ஒரு பெண் அலைகம் அவர்களிடம் வந்து மாதவிடாய் நின்ற பெண் எப்படி குளிக்க வேண்டும் என்று வினவினார் நபி அலகி வில்லம் அவர்கள் அவள் குளிக்கும் முறையை அவளுக்கு கூறிவிட்டு கஸ்தூரி வைக்கப்பட்ட பஞ்சை எடுத்து அதனால் நீ சுத்தம் செய் என கூறினார்கள் அப்போது அப்பெண் நான் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் சுத்தம் செய்துக உடனே நான் அந்த பெண்ணை பக்கம் எடுத்து கஸ்தூரி கலந்த பஞ்சை கொண்டு ரத்தம் பட்ட இடத்தில் வைத்து சுத்தம் செய் என அவளுக்கு கூறினேன்